நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா ஒவ்வொரு மனிதனின் சிறந்த ஆற்றல் அவனது சிந்தனை ஆற்றல் தான் ஒவ்வொரு மனிதனின் சிறந்த ஆற்றல் அவனது சிந்தனை ஆற்றல் சிந்தனை ஆற்றலே நமக்கு கிடைத்துள்ள சிறந்த பரிசு என்கிறார் ஏ அப்துல் கலாம் நன்றி வணக்கம்